ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தே நம அஹம் வைஷ்வரோனே பிரனசய பச்சாத்துகவா உணவுப் பொருள்களை உண்டு பண்ணுபவனாக உணவிலே சத்தாக நான் விளங்குகிறேன் என்று உபதேசம் பண்ணினார் இப்பொழுது உண்பவனிடத்திலும் நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த ஸ்லோகத்திலே உணர்த்துகிறார் அகம் நான் வைஸ்வானரோ பூத்வா இறைவனாகிய நான் வயிற்றிலே நெருப்பாக இருந்து வேதம் சொல்லுகிறது பிருகதாரணியகோபனிஷத் ஐந்து ஒன்பது ஒன்று அயம் அக்னிர்வைஸ்வநரம் அந்த புருஷே ஏனே தமன்னம் பச்சியத்தே வயிற்றிலே ஜாடரா இருந்து நெருப்பாக இருந்து வைஸ்வானராக்னியாக இருந்து பிராணிநாம் தேகமாசிரிதா இந்த ஜீராசிகளுடைய சரீரத்தைச் சார்ந்திருந்து அதாவது பிரினாம் தேகமாசிரித்தான்னா உயிர்கள் வாழ்கின்ற உடலை சார்ந்திருந்து அதில் நான் வைஸ்வாரணாக இருந்து ஆக உடலிலே வயிற்றிலே இருந்து கொண்டு பிராணாபான சமாயுக்தகா அதில் காற்று சக்தி பிராணாபான பிராணன் வியானன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வயிற்ற்றின்ுள்ளே சமான பிராணனாக இருந்து கொண்டு சதுர்விதம் அன்னம் பச்சாமி நான்கு வகையான உணவுகளை சமைக்கிறேன் பக்குவப்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவை ஏற்று உணவை ஜீரணிப்பவனும் நானே என்பது கருத்து இதில் நான்கு வகையான உணவுப் பொருள்கள் என்ன கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் பக்ஷ்யம்னு பேர் முழுங்கிறதெல்லாம் அதாவது நாக்குனால் தள்ளி தள்ளி முழுங்கி சாப்படுறது பருப்பு சாதம் இதெல்லாம் போஜ்ஜியம்னு பேர் முறுக்கு அப்பம் போன்றவைகளெல்லாம் கடித்து சாப்பிட்றோம் அது பக்ஷ்யம் இது போஜ்ஜியம் நாக்கில் பட்ட உடனே அது திரவமாக மாறி சாப்பிட்ற லேசியம் நக்கி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது உண்டு ஆ தேன் போன்ற பதார்த்தங்களையெல்லாம் நக்கி சாப்பிட்றோம் ஆக அப்பேர்ப்பட்ட உணவுப் பொருள் அப்புறம் கடித்து முதல்ல பற்களால் கடித்து சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் கடவா பற்களால் கடித்து சாப்பிட்றது அதாவது கரும்பு அதை வந்து அந்த அதை உறிஞ்சி சாப்பிட்றோம் ஆக உறிஞ்சி சாப்பிடக்கூடியதெல்லாம் சோஷ்யம்னு பேர் ஆக பக்ஷ்ய போஜ்ய லேஹ்ய சோஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியம் இந்த நான்கு வகையான உணவுப் பொருள்கள் அதாவது முன்னால் இருக்கிற பல்லால் கடிச்சு சாப்பிட்றது கடவாப்பற்களால் கடிச்சு சாப்பிட்றது நாக்குனால் உள்ள தள்ளி முழுங்கிறது நக்கி சாப்பிட்றது இது எல்லாவற்றையும் கொண்டு நெருப்பு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு சரியான அளவில் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் நம்ம பிராணாக்னிஹோத்திரம்னு சொல்கிறோம் இது வைஸ்வானர உபாசனைன்னே வேதத்தில் பேர் இந்த உணவு உண்பதை ஒரு தெய்வீகமான செயலாக செய்ய வேண்டும் கீதையிலையும் இருக்குது ஆகார நியம யஜம் இதே பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் ஆகார நியம யஜம்ங்கிறதுல பார்த்தோம் அப்பரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வே பேத்தே யஜ்யவிதா யஜ்யக்ஷபித கல்மஷாஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் முப்பதாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் ஆகவே நான்கு வகையான உணவுப் பொருள்களை உள்ளத்தினுள்ளே வைஸ்வா இருந்து நானே அதை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பகவான் இவ்வாறு உணர்ந்து நாம் உணவை உண்டால் அந்த உணவிலே ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமானால் அது நம் உடலை தாக்காது என்பது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் உணவை அதாவது உணவுப் பொருளை பிரம்மதேவனாகவும் அதில் இருக்கக்கூடிய சத்தை மகாவிஷ்ணுவாகவும் உணவை உண்பவனை மகேஸ்வரனாகவும் பாவனை செய்து நாம் உணவை அருந்தினால் எல்லா விதமான குற்றங்களும் நீங்கும் உடலுக்கு நோய் வராது மனம் நல்ல எண்ணங்களை எண்ணும் என்று உபதேசித்திருக்கிறார்கள் பெரியோர்கள் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு தேவோ மகேஸ்வர இது சஞ்சித்ய புஞ்சான அன்னதோஷை நிபியத்தை இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பொருள் அஹம் வைஸ்வா நோபூத் பிராணிநாம்